ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் ஸ்ராத்தங்கர தலைப்பிலே ஸ்ராத்திலே நாம் உபயோகப்படுத்த வேண்டிய வஸ்துக்களுடைய முக்கியத்துவத்தையும் ஸ்ராத்தினுடைய பெருமைகளையும் விரிவாக பார்த்துன்னு வரோம் அதிலே அடுத்ததாக ஸ்ராத்திலே நாம் சொல்லக்கூடியதான மந்திரங்களுடைய முக்கியத்துவம் அதனுடைய அர்த்தங்களே பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஸ்ராத்த பிரசம்சானு தர்மசாஸ்திரம் தனியாக இந்த ஸ்ராத்தங்கிறது ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுறது அப்படிங்கிறத சொல்கிறது ஏன்னா நம்முடைய வேதங்கள் தர்மசாஸ்திரம் புராணங்கள் இவைகள் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது ஸ்ராத்த கர்மாக்களே ஏன் இந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் நிறையா நமக்கு காண்பிக்கிறது தர்மசாஸ்திரம் ஸ்ராத்தாத் பரதரம் நானியத்து ஸ்ரேயஸ்கரமுதாகிருத்தம் தஸ்மாத் சர்வப்பிரயத்ன ஸ்ராத்தம் குறியாத் விச்சணா ஸ்ராத காட்டிலும் நமக்கு ஸ்ரேயச கொடுக்கக்கூடிய கர்மா இன்னொன்று கிடையாது தராசையில் வச்சால் ஸ்ராத்தத்துக்கு தான் மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகையினாலே ரொம்ப முயற்சி பண்ணி அந்த ஸ்ராத்தத்தை சரியான முறையில் செய்துடணும் அரோகா பிரகிருஸ்திராயு புத்திர பௌத்திரவான் அர்த்தவான் அர்த்தகாமாச்சிராத்தகாமோ பவேதிஹ அரோகா ரோகம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் தீர்க்கமான ஆயுசோடு இருக்கணும்னு ஆசைப்படுறவன் அடுத்தடுத்த குழந்தைகள் புத்திரன் பௌத்திரன் பையன் பேரன் அடுத்தடுத்த தலைமுறையினரும் சௌக்கியமாக இருக்கணும் வீதிக்கு வந்துடப்படாது பணங்காசு இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினால வீதிக்கு வந்துடப்படாதுன்னு நினைக்கிறவன் பணங்காசு நிறையா இருக்கணும்னு ஆசைப்படுறவன் ஸ்ராத்தத்தை சரியான முறையில் செய்கிறவனாக இருக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அந்த ஸ்ராத்தத்தை நாம் விட்டுட்டால் நம் குழந்தைகள்லாம் வீதிக்கு வரும்படியாக நேருந்து போயிடும் நாமளே வீதியில் விழுந்து கிடக்கும்படியாக நேர்ந்து போயிடும்னு சௌர புராணம் நமக்கு சொல்கிறது நசந்தி பிதரஸ்ச்சேதி கிருத்வா மனசியோ நரஹா ஸ்ராத்தம்ன குறுத்தே தத்திரா தஸ்ய ரத்தம் பிபந்திதே பிதர்கள்னு ஒருத்தர் கிடையாது அவர்களுக்கு செய்ய வேண்டியதை முடிஞ்ச போது செய்தால் போகும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோ எண்ணம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்ராத்தத்தை யார் சரியான முறையில் செய்யலையோ அவருடைய ரத்தத்தை பித்திருக்கள் உறிஞ்சிடுறா அப்படின்னு சௌரபுராணம் சொல்கிறது அதுதான் இந்த நாளில் ஆக்சிடெண்ட்டுன்னு அறத பார்க்குறோம் கூட்டம் கூட்டமாக அடிபட்டு விழறது ரோட்டில் கடக்கு இரத்தம் கீழே சிந்தி என்ன காரணம்னா பித்திருக்களுடைய சாபம் முப்பது வருஷம் காத்துருப்பான்னு கருட புராணம்னு சொல்கிறது ஒரு வருஷம் ஒருத்தன் ஸ்ராத்தம் பண்ணலேன்னா அடுத்த வருஷம் பண்ணுவானோ என்னமோ அப்படின்னு காத்துட்ருப்பா அடுத்த வருஷமும் பண்ணலேன்னா ஒருவேளை அடுத்த வருஷம் பண்ணுவானோ அப்படின்னு முப்பது வருஷம் காத்துருக்க முப்பது வருஷம் ஒருத்தன் ஸ்ராத்தத்தை சரியான முறையில் செய்யவே இல்லைன்னா அவனுடைய இரத்தத்தை உறிஞ்சுடுறான் அவன் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அவன் இல்லைன்னா அப்போது என்ன ஆறுதுன்னா அடுத்த தலைமுறைக்கு அந்த பாபமானது வருது நாம் என்ன நினைக்கிறோம்னா புண்ணியமோ பாபமோ நம்மோடு போய்டுறது அப்படின்னு நினைக்கிறோம் சிலது தான் நம்மளோட போகும் சிலது அடுத்த தலைமுறைக்கும் வரும் இதெல்லாம் தர்ம சூக்மம்னு பேர் சூக்மமாக உன்னிப்பாக கவனிக்கணும் தர்மங்களுடைய பலனை நான் மேலிருந்த வாரியாக பார்த்துட்டே போகக்கூடாது ஏதோ நான் பண்ணுறோமோ பண்ணலையோ பண்ணாதனால வரக்கூடிய கஷ்டமோ பண்ணத்தினால் வரக்கூடிய சுகமோ நம்மோடு போயிடும் அப்படின்னு நினைக்கணும் ஆனால் உண்மையாக அந்த எண்ணம் நமக்கு இல்லை அப்படி உண்மையாக ஒருத்தர் நினச்சால் பணத்தை டெபாசிட்டே பண்ண மாட்டான் ஏன்னா நம்மோடு முடிஞ்சு போயிட போகிறது அப்படின்னு நினச்சா பணத்தை சேர்த்து வைக்க தோணுமோ தோணாது ஆனால் நாம் சேர்த்து வைக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னு சேர்க்குறோம் பணத்தை சேர்க்குறோம் வீடு வாசல் வாங்கி வைக்கிறோம் ஏன் நம் குழந்தைகளுக்கு பயன்படும் தானே வாங்குகிறோம் அப்போது புண்ணிய பாபங்கள் நம்மோட போய்டுங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படி இல்லை அந்த எண்ணம் நமக்கு இல்லை அந்த எண்ணமும் நமக்கு இருக்கக்கூடாது ஏன்னா சில புண்ணியபாவங்கள் நாம் அனுபவித்து தீர்க்கணும் சிலது நம் அடுத்த சந்ததிகளும் அனுபவித்து தீர்க்கணும் எந்த அளவுக்கு புண்ணியபாவங்களை நாம் சேர்த்துருக்கோங்கிறத பொறுத்து அது அமையிறதுன்னு உபனிஷத்து நமக்கு சொல்கிறது அத்தியுத்கட்டை புண்ணியப்பாப்பை ரிகைவ ஃபலமுச்சதே அப்படின்னு புராணம் காட்டுறது ஓரளவுக்கு மேலே மீறி போயிடுத்து பாப்பக்குறோமா அப்படின்னா இங்கேயே அனுபவிக்க ஆரம்பிச்சுடுவான் பாபத்தை அத்தியுத்கட்டை புண்ணிய பாப்பை ரிகைவ பலமஷ்ணுதே ரொம்ப பாப்பம் ஜாஸ்தியாக போயிடுத்துன்னா இங்கேயே வியாதி வரும் லேசாக காலைல தட்டும் ஏதோ கல் லேசாக குத்தும் அது அப்படியே புறையேறி காலையே எடுக்கும்படியாக ஆகி இப்படி பெருசாக கொண்டு வந்து விட்டுவிடும் அது பாப்பகிரமா அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது அது பெருசாக வந்தப்புறந்தான் நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நாமே அனுபவிச்சு தீர்க்குறோங்கிற எண்ணம் தப்பு நாமும் அனுபவிக்கணும் அடுத்த ஜென்மாவுக்கும் நாம் இதை எடுத்துன்னு போகணும் அது இல்லாமல் மீதி உள்ளது அடுத்த தலைமுறையினருக்கும் கொடுத்துட்டு தான் போகிறோம் புண்ணியத்தையோ பாபத்தையோ அடுத்த தலைமுறைக்கும் கொடுக்குறோம் அப்படி முப்பது வருஷம் பித்தர்கள் காத்துருக்கா முப்பது வருஷம் இவன் சரியாக பண்ணல அப்படின்னா அடுத்த சந்ததிகளை பிடிச்சிடணும் அதுதான் இந்த நாள்லையே பார்க்குறோம் குழந்தைகளுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறது படிக்கிறதுலே சிரமம் உத்தியோகம் கிடைக்கிறதுலே கஷ்டம் கல்யாணம் கஷ்டம் நாம் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது குழந்தைகள் எல்லாம் பார்க்குறோம் இதெல்லாமே பாபகர்மா அவனுடைய பலன் அதாவது அந்தந்த காலத்தில் நடந்துன்னு வரணும் அதற்குத்தான் நமக்கு கர்மாங்கிறதை வச்சுருக்கா இதற்குன்னு ஒரு சரித்திரம் மகாபாரதம் காண்பிக்கிறது அந்த மகாபாரதத்தில் சொன்ன சரித்திரத்தை கருட புராணம் நமக்கு காட்டுறது அதை பார்க்க போகிறோம் அப்படி நம்மோட முடிஞ்சு போய்டுங்கிற எண்ணம் வரப்படாது மேலும் நமக்கு வேதம் ரெண்டு வழியை நமக்கு காட்டுறது ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம்னு ரெண்டு வழி இதுதான் கீதையில் பகவான் லோகேஸ்மின் த்விதா நிஷ்டா அப்படின்னு காண்பிக்கிறார் ரெண்டு வழியை நான் சொல்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார் கர்ம மார்க்கம்னு ஒன்றும் ஞான மார்க்கம்னு ஒன்று கர்ம மார்க்கம்னால் நம்முடைய கர்மாக்களை பண்ணி ஞானத்தை அடையிறது ஞான மார்க்கம்னால் வேதாந்த சிரவணம் மரணம் நிதித்தியாசனம்னு வேதாந்த சிரவணம் பண்ணி ஞானத்தை அடையிறது அப்படி ரெண்டு வழியாக முதல்ல காண்பிக்கிறார் அதில் இந்த கர்மாவை விட்டுட்டு நம்முடைய பகவத்பாதாச்சாரியால் எப்படி சொல்கிறாருனா கர்மாக்கள் கட்டாயம் செய்யப்படணும் கர்மாக்கள்னாலே தான் நமக்கு சித்த சுத்தியானது ஏற்படுறது வேறு நாம் சித்த அடைய முடியாது ஆகையினாலே கர்மாக்களை செய்யணும் கர்மாக்களை நாம் விடக்கூடாது கர்மா தான் விடும் அப்படிங்கிறது தான் பகவத்பாதாச்சாரியுடைய பார்வை நாம் கர்மாவை விடக்கூடாது கர்மா நம்மளை விட்டுடும் கர்மாவை பண்ணிண்டே வேதாந்த சிரவணம் பண்ணணும் உபரிஷத் சிரவணம் பண்ணணும் பண்ணி ஜானத்தை அடையணும் அப்படின்னு பகவத் பாதாச்சாரியால் நமக்கு காண்பிச்சிருக்க ரெண்டு வழியும் நமக்கு வேணும் அப்படிங்கிறத அந்த சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்